जननी सर्वमंगला ம் காந்தோ மா ஜனமன்கோவ கஜரானூயத்தை நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டுயூத்திரம் ீம்ாஷியதீந்திரேஷி கம்ச்சா நமாராமிவேந்திரம் சய பிரிய முனிம் அஸ்மரூன் சந்தமான மாத மேவச்சமேவேவீணம் மேவே சர்வமே நமோதி சம்பிரியோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபோவரோம தப்போண்பாந்தீத்தரா முூமே ஆதீயாவது ஆமோம் तावत सत्यम उपादाने खिलाधारे, ஆகந்தி परमेश्वरे,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 லக்ஷண ஜானேன ஆத்ம ஜானம் ஆத்மா லக்ஷணேன ஆத்ம ஜானம் ஆத்மாவினுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மாவை ஞானம் நமக்கு ஏற்படுகிறது ஆத்மா சத்தியம் ஜகத்து மித்யா அதுதான் பார்த்தோம் பிரம்ம சத்தியம் ஜகன் மித்யா ஏழாவது ஸ்லோகத்துல எட்டலோகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற விஷயம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாயிருக்கிற அந்த பரமேஸ்வரனிடத்தில் இந்த உலகங்களெல்லாம் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன தண்ணீரில் குமிழிகளை போல போல நீரில் குமிழிகளைப் போல நீரில் எப்படி குமிழிகள் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றனவோ அப்படி இறைவனிடத்தில் உலகங்கள் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன உபாதானம்னு சொன்ன முதல் காரணம்னு அர்த்தம் உபாதான காரணம் அப்ப உபாதான காரணம்னு சொல்றது ஒரு பழக்கம் அதுக்குதான் இந்த போர்டில் எழுதி போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் உபாதான காரணம் அதுல ரெண்டு காரண உபாதான காரணம் விபர்த்தோபாதான காரணம் சுத்த சைதன்யம் பிரம்ம பரிணாமி உபாதான காரணம் மாயா அப்புறம் வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்ற போது கடவுள்னு சொல்ற போது அவர்கிட்ட மூணு அம்சம் இருக்கு மூன்று அம்சங்கள் இருக்கின்றன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 இது மூணும் சேர்ந்து தான் இண்டிவிஜுவல் சோல் என்ன வேணாலும் சொல்லுங்க ஒரு ஜீவாத்மா ஜீவாத்மான்னு சொல்றது தனி மனித நான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த நான்ல மூணு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் உணர்வு அம்சம் இன்னொரு அம்சம் உள்ளம் உள்ளத்து உள்ளம் அப்புறம் உடல் இருக்குங்கிறது விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த உள்ளத்துல நிழல் உணர்வு இருக்கு இங்கிலீஷில் சொன்னா, கான்சியஸ்னஸ் பிளஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ நான் இப்போ நான்கிறதுல மூணு அம்சம் இருக்கு ஒன்று உடம்பு மனசு அம்சம் இன்னொன்று தூய உணர்வு அம்சம் அப்புறம் இந்த மனசில் பிரதிபிம்பிக்கிற அம்சம் இத்தனையும் சேர்ந்து தான் நான் அதே மாதிரி கடவுளுக்குன்னு சொல்றோம் கடவுள் கிட்டே மூணு அம்சம் இருக்கு உணர்வு அம்சம் இருக்கு அப்புறம் மாயா அம்சம் இருக்கு இந்த விவர்த்தோபாதான காரணம்னா என்ன அர்த்தம்னா மாறாத காரணம்னு அர்த்தம் விவர்தோபாதான காரணம்னா மாறாத காரணமாக பிரம்மம் இருக்கு இந்த மாறுகிற காரணமான மாயா சேர்ந்து நமக்கு எப்படி உடம்பு மனசோ அது மாதிரி ஈஸ்வரனுக்கு மாயை அப்புறம் மாயையில் பிரதிபிம்பிக்கிற நிழல் உணர்வு அதை அதுதான் நிமித்த காரணம் இது புரிஞ்சா ஈஸ்வரன் ரொம்ப நல்லா புரியும் ஆ விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம பரிணாமி உபாதான காரணம் அப்புறம் நிமித்த காரணம் இத்தனையும் சேர்ந்து தான் நான் இந்த உபாதானங்கிற சப்தம் வந்ததுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் அகில ஆதாரே எல்லாத்துக்கும் ஆதாரம் உணர்வு தான் இந்த மாயையோ இந்த அறியாமையோ எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த உணர்வு தான் தூய உணர்வு சுத்த சைதன்யம் பியூர் கான்சியஸ்னஸ் அந்த உணர்வாகிய இறைவனிடத்தில் உணர்வாகி இறைவனிடத்தில் ஜகந்தி உலகங்கள் சர்க்கஸ்திதி சர்க்கம் ந தோற்றம் ஸ்திதி ந இருப்பு லயம் ந ஒடுங்குகிறது உடல் தோன்றுகிறது உடல் இருக்கிறது உடல் ஒடுங்கிவிடுகிறது நீர்க்குமிழிகளை போல அப்போ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன சிருஷ்டி ஸ்தித்திலய காரணம் ஆத்மா அப்போ கடைசியில பாடம் என்னன்னா என்னிடத்தில் இந்த கடவுள் வேற நான் வேற கிடையாது அந்த உணர்வுங்கிற அம்சத்தில் நானும் இறைவனும் ஒன்று ஆக நம்ம என்ன சொல்லலாம் என்னிடத்திலிருந்து தான் கடவுளே தோன்றுகிறார் என்னிடத்தில்னா இந்த தனி இண்டிவிஜுவல் இல்லை இதுக்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வு நீங்களும் தாராளமாக சொல்லலாம் ஓ நாம சுவாமி தான் சொல்லிக்கலாம்னு நினைக்கக்கூடாது யார் வேணாலும் அதை உணர்ந்து புரிஞ்சு சொல்லலாம் உணர்வாகிய என்னிடமிருந்துதான் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் தோன்றுகிறார் உயிர்களும் காட்சி அளிக்கின்றன தோன்றுகின்றன தோன்றுகின்ற உபச்சாரம் ஏன்னா உயிர்கள் தோன்றதா சொல்ல மாட்டோம் கடவுளும் அனாதி உயிர்களும் அனாதி கல்பிக்கப்பட்டிருக்கின்றன தூய உணர்வாகிய என்னிடத்தில்தான் உயிர்களுக்கு உயிரான இறைவன் காட்சியளிக்கிறார் உயிர்கள் காட்சி அளிக்கின்றன உள்ளங்கள் காட்சியளிக்கின்றன உடல்கள் காட்சியளிக்கின்றன உடல்களுடைய செயல்களுக்கு விஷயமாகிய உலகங்கள் காட்சியளிக்கின்றன அந்த உலகத்திலே நிகழ்ச்சிகள் காட்சியளிக்கின்றன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 நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம் உயர்ந்ததையும் பார்க்கலாம் தாழ்ந்ததையும் பார்க்கலாம் ஆனால் எல்லாம் அந்த ஸ்கிரீனுங்கிற ஆதாரம் இல்லாமல் எப்படி சினிமா தெரிகிறது இல்லையோ அது உதாரணம் அது லொக்கேட்டட் அதாவது இந்த டிவி ஸ்கிரீன்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் வருகிறது ஆனால் நம்ம சொல்கிற இந்த சைத்தன்யங்கிறது மகாஸ்க்ரீன் மெகா ஸ்கிரீனா என்ன சொல்றது அதுலதான் வந்து ஆகாஷம் முதலான பஞ்சபூதங்களே இருக்குன்னு சொன்னா அப்புறம் நீங்க எப்படி அதை நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களே அதுல இருந்து தான் தோன்றுகிறது அதுலேயே இருக்கிறது ஒடுங்குகிறது இப்படி அதை புரிஞ்சுக்கணும் ஆக உபாதானே கிலாதானே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி அயான்யாந்தி புத் புதானீவ வாரிணி ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறோம் அகமேவ சர்வ காரணம் நானே அனைத்திற்கும் ஆதாரம் நானே அனைத்திற்கும் காரணம் காரணம்னா என்ன ஆதாரம்ங்கிற அர்த்தத்தில் சொல்றோம் அதிஷ்டானம் ஆதாரம் என்னிடத்துல இருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது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 கயிறு வியாபகாரிக சத்தியம் அந்த கயிற்றில் அறியாமையால் கற்பிக்கப்படுகிற பாம்பு பிராத்திபாசிக சத்தியம் நம்ம பிராத்திபாசிக சத்தியத்தை நீக்கி வியாவகாரிக சத்தியத்தையும் நீக்கி பாரமார்த்திக சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் நான் மனுஷன்கிறது வியாவகாரிக சத்தியம் நான் பிராமணன் சந்நியாசிங்கிறது பிராத்திபாசிக சத்தியம் இப்போ கோயில விக்கிரகம் இருக்கு அந்த விக்கிரகம் வந்து கல்லு அந்த கல்லுங்கிறது வியாபக சத்தியம் இந்த கல்ல நம்ம ஈஸ்வரனா பார்க்கிறது பிராத்திபாசிக சத்தியம் இந்த பிராத்திபாசிக சத்தியம்னா என்ன அர்த்தம் பார்க்கிறவனுடைய சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்சல்யூட் ரியாலிட்டி சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ரிலேட்டிவ் ரியாலிட்டியும் subjective reality. அவங்க அவங்க கனவு இருக்கு அவங்க அவங்களுக்கு உண்மை கனவு கனவு காண்ற போது அதுக்கு பேரு பிராத்திபாசிக சத்தியம் கைர பாம்பா பாக்குற போது அந்த பாம்பு வந்து அவனுக்கு பாம்பா பாக்குறவனுக்குத்தான் அது பாம்பு ஆகினாலும் அது பிராத்தி பாசிக சத்தியம் மனுஷன்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனா வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவங்களுடைய நம்பிக்கையில ஒரு குறிப்பிட்ட குழுவினருடைய நம்பிக்கையினால ஏற்படுத்தப்படுகிற ரியாலிட்டி ரியல் ரியாலிட்டி கிடையாது இப்ப நான் வந்து சன்னியாசியா பிராமணனா மனுஷியனா ஜீவனா பிரம்மமா அப்படின்னு நான் எனக்கு கேள்வி கேட்டுண்டா எதுல முடிக்கணும் நான் பிரம்மனில் முடித்தா தான் நிம்மதி இப்போ நானும் உங்களையும் பார்க்குற போது உங்களை வந்து நான் உங்கள் ஜாதியாக பார்க்குறதா இல்லை உங்கள் ஆசிரமத்தை பார்க்குறதா அல்ல உங்களை ஒரு ஹியூமன் பீயிங்னு பார்க்குறதா அல்லது உங்களை ஒரு சோல்னு பார்க்கறதா அல்லது உங்களை கான்ஷியஸ்னஸ்ன்னு நான் பார்க்குறதா எனக்கு என்னை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ அதை வச்சுத்தான் நான் மற்றவர்களையும் ஜட்ஜு பண்ண முடியும் என்ன பிரம்மமாக நினைச்சா நான் உங்களை என்னவாக நினைக்க போகிறேன் பிரம்மமமாவே புரிஞ்சுக்க போறேன் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் எட்டாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ஆத்மா அல்லது பிரம்மம் ரெண்டும் ஒன்று தான் ஆத்மா வேறு பிரம்மம் வேறு அல்ல ஆகவே ஆத்மாதான் ஜெகததிஷ்டானமான பிரம்மமாக இருக்கிறது அகமேவ பிரம்ம ஜெகததிஷ்டாத்ரு அஸ்மி ஜகததிஷ்டாத்ரு பிரம்மைவ அகம் அஸ்மி அப்படின்னு இது ஒரு ஞானம் இந்த ஆத்ம போதம் ஏற்பட்டிருக்கு நமக்கு நான் ஜீவாத்மா இல்லை பரமாத்மாங்கிற போதம் இப்படி உபதேசம் பண்றதுனால இதை கேட்கிற மாணவனுடைய உள்ளத்தில் தன்னை பற்றி தான் எண்ணுகின்ற முறை மாறி விடுகிறது கவனிக்காமையே இருந்திருக்கான் தன்னை பற்றி நினைக்கிறதே இல்லாமல் வேணும் நினைச்சுட்டு இருக்கான் முதல்ல அவனை பற்றி அவன் நினைக்கும்படி பண்ணணும் பிறகு அவனுடைய ஸ்வரூபம் என்னங்கறத அவனை உணர்த்தும்படி செய்யணும் அதை சாஸ்திரம் செய்கிறது மாணவனும் பொறுமையாக கேட்டா அவன் புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி மத்ததை குறிச்சு மாறுறத மத்த குறிச்சு நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்து அதை இன்பத்துன்பத்துக்கு காரணமாக ஆக்கிக்க கூடாது இந்த ஜாத்தியோ குலமோ கோத்திரமோ ஆசிரமோ ஆசிரமம்னா வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை துறவுற வாழ்க்கை முறை இதெல்லாம் போட்டு அதுக்கு ஓவர் ரியாலிட்டி கொடுத்து அதில் இருக்கிற சுக துக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பது கருத்து அவதான் அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சச்சிதாத்மன்யோதே नित्ये व्यक्तयो हाटके சர் கடக்காடிவா சச்சிதாத்மனு नित्ये விஷ பிர முதல் ஸ்லோகத்தில் உதாரணத்தை மறக்கப்படாது தண்ணீரில் குமிழிகள் தோன்றுவது போல நீங்க இதுன்னு எக்ஸ்டன் பண்ணி கூட பார்க்கலாம் தண்ணீர் தான் கடல் என்ற சொல்லுக்கு இருப்பாக காட்சி அளிக்கிறது அலைகள் என்ற சொல்லுக்கு இருப்பாக காட்சி அளிக்கிறது தண்ணீர்தான் அலைகளாகவும் கடலாகவும் நுரைகளாகவும் காட்சி அளிக்கிறது அதே போல மெய்ப்பொருளாகிய பிரம்மம்தான் கடவுளாகவும் உலகங்களாகவும் உயிர்களாகவும் இன்பத் துன்பங்களாகவும் காட்சி அளிக்கிறது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அதெல்லாம் பார்த்தா புரிஞ்சு போய்டும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அதே கருத்தை தான் சொல்லுகிறது பல கோணங்கள்ல சொல்லுகிறது எல்லாம் கற்பிக்கப்பட்டவைங்கிறார் நித்திய விஷ்ணவ் பிரகல்பித்தாக சர்வாக விவிதாக பிரகல்பித்தா இந்த பாடி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எனது கற்பிக்கப்பட்டவை உண்மை அல்ல நம்ம இந்த வாழ்க்கையை உண்மையு நினைச்சு இதில் இருக்கிற இன்பத் துன்பங்களை உண்மையு கருதுகிறோம் இந்த வாழ்க்கையும் இதில் உள்ள நிகழ்ச்சிகளும் உண்மையல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது அறியாமையின் கற்பனை மாயையின் கற்பனை நம்ம வந்து இந்த மேஜிக் ஷோ எல்லாம் போய் பார்க்குறோம் இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் காட்டுறாங்க ஆனா நமக்கு தெரியும் அது மேஜிக்குன்னு தெரியும் ஆனாலும் நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு அது மாதிரி இந்த வாழ்க்கையை நாம புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப வியப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது கல்பித்தாக சச்சிதாத்மனி சச்சிதாத்மனி அனுசியூதே நித்திய விஷ்ண சர்வா விவிதையாத்மனா ஆத்மாவுக்கு ஒரு லட்சணம் சொல்ற சச்சிதாத்மா சச்சிதாத்மான சச்சிதானந்தம் இங்க சச்சிதாத்மா தான் இருக்கு ஆனந்தம் இல்லை சத்து சித்து ஆத்மா சத்துனா என்ன அர்த்தம்னா தூய இருப்புன்னு அர்த்தம் சத்துங்கிற பதத்துக்கு தூய இருப்பு பியூர் எக்சிஸ்டன்ஸ் அது என்ன பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னா இம்பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமா அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ண முடியும் தூய இருப்பை உணரத்தான் முடியும் தூய இருப்பை இந்திரியங்களால அனுபவிக்க முடியாது அதாவது ஒவ்வொன்றிலையும் இருப்பு இருக்கு இப்போ வந்து இந்த லைட் இருக்கிறது மைக் இருக்கிறது புத்தகம் இருக்கிறது டேபிள் இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள் தரை இருக்கிறது கேமரா இருக்கிறது இந்த இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலையும் இருக்கிறது இருக்கிறது என்பது எல்லாத்துலையும் இருக்குது ஆனால் ஒன்னொன்னு ஒரு ஒரு பேரோடு இருக்கு இது லைட்டுங்கிறோம் அது கேமராங்கிறோம் இது தரங்கிறோம் இது தரையாக இருக்கிறது அது விளக்காக இருக்கிறது பூமியாக இருக்கிறது பூமியாக இருக்கிறது காற்றாக இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இந்த இருக்கிறதுங்கிறது வந்து இருக்கிறதோட ஒன்னை சேர்க்கிறோம் ஆகாசம் காற்று அக்னின்னு இருப்பில தான் எல்லாம் இருக்கிறது தத்துவத்தில கடைசியில என்ன சொல்லுவோம் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அப்படின் இருப்பை அறியத்தான் முடியும் நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் நீ என்பதும் நான் என்பதும் இருப்பில் இருப்பதாகும் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அதுக்குதான் சத்து சா இருக்கிறது அசத்துன்னு சொன்னா இருக்கிறது அஸ்தி அப்படிங்கிறதுல இருந்து வந்தது சத் இருக்கிறது அப்புறம் அடுத்தது சித்து இருப்பாகவும் இருக்கிறது இருப்பு உணர்வாகவும் இருக்கிறது சித்துனா உணர்வுன்னு அர்த்தம் கான்சியஸ்னஸ் பியூர் கான்சியஸ் முதல்ல சொன்னது என்னது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்புறம் பியூர் கான்சியஸ்னஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸையும் செப்பரேட் பண்ண முடியாது பிரிக்க முடியாது தூய உணர்வையும் தூய இருப்பையும் பிரிக்க முடியாது அதுக்கு என்ன பிரமாணம் நாம பிரமாணம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போது நான் என்ன உணர்றேனா இல்லையா என்னை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற போது நான் இருக்கேனா இல்லையா என்னை நான் உணர்கிறேன்கிற போது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்கிற போது இருக்கிறேன் என்பதை உணர்கிறேனா இல்லையா உணர்கிறேன் ஆகவே உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு அது மூணு கோணத்தில் சொல்றோம் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் இருப்பார் மாநரமாக இருப்பார் நெட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுன் இருப்பார்னா ஒரே ஆளுக்கு தான் இந்த மூணு லட்சணம் மாநரமாக இருக்கார் நெட்டையாக இருப்பார் கண்ணாடி போட்டுகிட்டு இருக்கார் சொன்னோம்னா கண்ணாடி போட்டுருக்கிறவரும் நெட்டையாக இருக்கிறவரும் மாநிலமாக இருக்கிறவரும் ஒருத்தர் அது மாதிரி ஒரே மெய்ப்பொருளை இருப்பாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் காண்கிறோம் மூன்று கோணத்துல பேசறோம் ஆனா இங்க ஆனந்தத்தை பத்தி போடல நம்ம அதை சப்ளை பண்ணிக்கலாம் இருப்பாகவும் உணர்வாகவும் இன்பமாகவும் இருக்கிறது ஆத்மா என்னது ஆத்மா சத்ஸ்வரூபகா ஆத்மா சித் ஸ்வரூபகா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா நான் இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் இன்ப உணர்வாக இருக்கிறேன் இன்ப உணர்ச்சின்னு அர்த்தம் இல்லை இன்பமாகவே இருக்கிறேன் நான் அந்த பகுதியை நான் விளக்கலை ஏன்னா இன்னும் பின்ன பின்னால் சில பகுதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இங்கே அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆகாது இருப்பாகவும் உணர்வாகவும் இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இருக்கு அதை சொன்னா இது புரியும் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்தம் சொல்லு ஆன்மீக உலகத்தில் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னா என்ன இருப்பு உணர்வு இன்பம் தமிழில் சொன்ன சம்ஸ்கிருதத்திலே சொன்னோம்னா சத்தா அப்புறம் வந்து சைதன்யம் அப்புறம் வந்து ஆனந்தம் இந்த சச்சிதானந்தத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அடிக்கடி சச்சிதானந்தம் இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுமோ அனர்த்த ஜடது அனர்த்த ஜட துக்கம் சச்சிதானந்தத்துக்கு எதிரொல் அனர்த்தம்னா என்ன இல்லாதது இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்றது பெயர்கள் வடிவங்கள் செயல்களுக்கு இருப்பு கிடையாது இருப்பற்றது மாறுவது அனர்த்தடம்னா என்ன அறிவற்றது உணர்வற்றது துன்பமாக இருப்பது உடம்பு மனசு புத்தி body-mind complex, consciousness. கான்சியஸ்னஸ் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம் இந்த body-mind complex அனுர்த்த ஜட துக்க ஸ்வரூபம் நம்முடைய உடம்பு மனசு புத்தி எல்லாம் இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது நாம் தான் அதுக்கு இருப்பை கொடுக்குறோம் அதுக்கு வந்து உணர்வை கொடுக்குறோம் அதுக்கு இன்பத்தை கொடுக்குறோமே தவிர வாஸ்தவமாக கிடையாது இந்த விசாரம் பண்ணி புரிஞ்சுனா அவனுடைய வே ஆஃப் என்ன சொல்கிறது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் ஆ ஆயிடுச்சுன்னா உலகத்தை பார்க்குற விதமே மாறிப்போயிடும் என்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிறத பொறுத்து என்னை நான் பார்க்குற விதமே மாறி போயிடும் அது மாத்திரமில்லை எல்லோரையும் நான் பார்க்கிற விதமும் மாறி போய்விடும் ஆக சச்சிதாத்மன் அனுசியூதே அனுசியூதேன்னா எல்லாத்துலேயும் அந்த சச்சிதானந்தம் இருக்கான் அத்தனை வஸ்துக்கள்லையும் இருக்கான் இப்போ வந்து இந்த புத்தகத்துல இருக்கு இந்த மூடியில இருக்கு இதுலயும் சச்சிதானந்தம் இருக்கு இதுலேயும் சச்சிதானந்தம் இருக்குண்ணா இதுக்கெல்லாம் கான்சியஸே இல்லையே சுவாமி இதைப்ப எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா இதுலேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு ஆனால் கான்சியஸ்னஸ்ஸை உணர்வை வெளிப்படுத்துகிற மீடியம் ஊடகம் இல்லை ஊடகம் தமிழில் இப்போ ஊடகங்கள் ஊடகங்கள் சம்ஸ்கிருத பாஷா ஊடகம்ங்கிறது ஊடகம்னா மீடியம் மீடியாக்கள்னு சொல்றாங்க தமிழ சொல்லும்போது ஊடகங்கள்னு சொல்லிவிடுறாங்க ஊடகம்ங்கிறது சம்ஸ்கிருத பாஷை ஊடகம் அவங்க சொல்லுவாங்க தமிழ்ல இருந்து சம்ஸ்கிருத்துக்கு போயிடுதுன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தால் சரி விஷயம் புரிஞ்சா சரி ஊடகம் இந்த உடம்புல ஊடகம் இருக்கு இதுவும் ஜடந்தான் இனர்டு மேட்டர் தான் ஆனா இதுல மீடியம் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகுது உதாரணம் சொன்னா புரியும் அதாவது எயுமே சூரிய வெளிச்சம் இருந்தாலும் சூரிய வெளிச்சம் எல்லாத்துலேயும் படுகிறது ஆனால் கண்ணாடியில் தான் இது வந்து வெளிப்படுகிறது பிரதிபலிக்கிறது அதுபோல் எல்லா இடத்துலேயும் சைத்தன்யில் வரப்போகிறது அடுத்த ஸ்லோகத்துலாம் வரப்போகிறது அது எங்கே வருகிறதுன்னு சொல்லிவிடுறேன் இந்த பதினேழாவது ஸ்லோகத்தில் வரப்போகிறது இந்த அத்தியாயம் இதில் இந்த அத்தியாயம் இல்லை இந்த ஆத்மபோதத்தில் பதினேழாவது ஸ்லோகத்தில் இந்த கருத்து வரப்போகிறது அனுசயூத்தேன்னு சொன்ன என்ன அர்த்தம் எங்கும் வியாபிச்சிருக்கிறது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது நித்யே நித்யேனா எப்பொழுதும் யாண்டும் இருப்பது விஷ்ணுனா விஷ்ணுங்கிற பதத்துக்கும் எங்கும் நீக்க நிறைந்தது என்றும் எங்கும் உள்ளது எல்லாவற்றிலும் பரவி இருப்பது ஆகிய இருக்கக்கூடிய சச்சித எல்லாம் அத்தனை உடம்பும் கற்பிக்க நாமல்லாம் அலைகள் போல அத்தனை உடம்பும் மனசும் புத்தியும் அலைகள் போல இந்த அலைகள் தோன்றுகின்றன ஒடுங்குகின்றனால அடுத்த லைன் பாருங்கோ விவிதா சர்வாக சர்வாகா வியக்தயா என்ன அர்த்தம் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்னொன்னு தனித்தனி பொருள்கள்னு அர்த்தம் வியா நீங்க ஒரு வியக்தி அவர் ஒரு வியக்தி இந்த வக்தி எல்லாம் சேர்ந்தா வியக்தயான்னு பேர் வியக்தி வியகா வக்தினா ஒரு பர்சன் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பொருள் எல்லாத்துக்கும் வியக்தின்னு பேர் சர்வாகா வியக்தயன் அர்த்தம் அனைத்து வியக்திகளும் அது மரங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் பஞ்சபூதங்களாக இருக்கலாம் எல்லா விதமான வியக்திகளும் அந்த வியக்திகளில் விவிதாக விவிதாக ரெண்டு சொல்கிறார் எல்லா வியக்திகளும் பல்வேறு விதமான வியக்திகளும் வேப்ப மரத்தை எடுத்துக்கிட்டால் அதில் வெரைட்டி இருக்குது ஆலமரத்தை எடுத்துட்டா வெரைட்டி இருக்குது மனுஷன் எடுத்துன்ட்டா மனுஷனில் வெரைட்டி ரேஸ் இருக்குது இந்த மங்கோலியன் ரேஸ் வேறு அமெரிக்கன் ட்ரேஸ் வேறு யூரோப்பியன் ட்ரேஸ் வேறு ஒரு ஒன்று ரேஸ் மாறி இருக்கு இந்தியன் ரேஸ் வேறு ஏஷியனா ஏஷியனா அதுலேயே மாறுது மங்கோலியன் ரேஸ்னால் வித்தியாசம் எப்படியோ எல்லா ரேஸ் வித்தியாசம் வடிவங்களில் வேற்றுமை இதெல்லாம் இருக்குது எல்லா வேற்றுமைகளும் என்னென்னா கல்பித்தா ஆக இந்த வேற்றுமைகள் பல்வேறு வகையான வேற்றுமைகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் ஆத்மா ஒன்றையே ஃபோக்கஸ் பண்ணும்படி பண்ணுற அதுக்கு உதாரணம் சொல்லுகிறது ஹாட்டக்கே கடக்காதிவத்து ஹாட்டகம்னா தங்கம் சம்ஸ்கிருதத்தில் தங்கத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு ஸ்வர்ணம் அப்புறம் வந்து காஞ்சனம் ஹேம ஏகப்பட்ட சப்தங்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது ஹாட்டகம்னா ஸ்வர்ணம் ஹாட்டகாபரணம் ஹேமாபரணம் ஹேமன்னா தங்கம் ஹாடகம் ஸ்வர்ணம் கட்டக்காதிபத்து தங்கத்துல வளையல்களும் முதலானவைகளை போல கடக்கம்னா என்ன கையில போட்டுக்கிற வளையல் மாதிரி அது இந்த கடக்கம் முதலானவைகளை போல எப்படி ஒரு தங்கத்துல பல்வேறு ஆபரணங்கள் கற்பிக்கப்படுகின்றனவோ அதை போல நித்தியமான விஷ்ணுவனிடத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சச்சிதாத்மாவில் யாண்டு எங்கும் உள்ள எப்பொழுதும் உள்ள விஷ்ணுனா எங்கும் உள்ள போடுகணும் காலத்தால் காலவியாபி தேசவியாபி வஸ்து வியாபி காலவியாபி தேச வியாபி வஸ்து வியாபி காலம்னா என்ன காலத்தையும் வியாபிச்சிருக்கிறார் தேசம்னா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறார் வஸ்துனா பொருளையும் வியாபிச்சிருக்கிறார் கால தேச வஸ்து வியாபின்னு புரிஞ்சுக்கணும் ஆத்மா கால தேச வஸ்து வியாபி ஏன்னா ஒன்னொன்னு ஆத்ம லக்ஷணம் சொல்லிட்டேன் ஆத்மா கால தேச வஸ்து வியாபி हाटके दिवत தங்கத்தில் வளையல் முதலானவைகளைப் போல அப்படின்னு உதாரணம் சொல்லி முடிச்சுட்டார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் யா காசோ ஹிருஷி கேச நானோபாதி கோ விபு தத் பின்னா வேத் இன்னும்படிங் இருக்குவேத் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்புறம் தன்னாஷே சதி கேவலஹான்னு ஒரு பாடம் இருக்கு ஆனா தன்னாசாத் கேவலோ பவேத்ங்கிறது எனக்கே புதுசு இது எந்த புஸ்து எடுத்து போட்டதுன்னு தெரியல தன்னாஷே கேவலோ பவேத் தன்னாஷே சதி கேவலகா இல்ல இல்ல நிறைய ரெண்டு மூணு புஸ்தம் இருக்கு பாட பேதம்னு இது தப்பு இன்னும் தன்னாஷே போடுறது நல்லது மேலும் மேலும் இந்த கருத்தை ஆழமா விளக்கிறார் ஆச்சாரியர் இந்த உடம்பு மனசு புத்திக்கு அவர் ஒரு பெயர் கொடுக்கிறார் உபாதி உபாதி உபாதின்னா பாருங்க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 உபாதிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா இந்த இதுலேயும் வரப்போ வருது கொஞ்ச நேரத்தில் வரும் இந்த ஒரு ஒரு ஸ்பட்டிகம் ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிவலிங்கத்துக்கு பின்னால் ஒரு சிகப்பு துணியை வச்சா அது சிகப்பாகவே தெரியும் நீலத்துணியை வச்சால் நீளமாக தெரியும் இதுலேயும் அந்த உதாரணம் வரப்போ வருது எந்த ஒரு பொருள் இன்னொரு பொருள் கிட்ட போய் தன்னுடைய தர்மத்தை அந்த பொருளை ஏத்தி அந்த பொருளை மறைக்கிறதோ அதுக்கு பேரு உபாதினு பேர் எந்த வஸ்து இன்னொரு வஸ்து கிட்ட போய் தன்னோட தன்மையெல்லாம் அது மேல ஏற்றி வச்சு அதோட தன்மைய மறைக்கிறதோ அதுக்கு பேரு உபாதி இப்போ ஸ்படிகலிங்கத்துக்கு நீலத்துணி உபாதி நீலத்துணி இருக்கிற போதும் அது உண்மையிலே அது ஸ்படிகம்தான்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 ஆதீயத்தே ஸ்வீயான் தர்மான் அனேன உபாதி தன்னுடைய தர்மங்களை எல்லாம் இன்னொரு ஏத்தி அதை மறைச்சு இப்ப சினிமா நடிகருங்கிறது அவரு மனுஷந்தான் அந்த சினிமா நடிகருங்கிறதுனால அந்த உபாதி போய் சேர்ந்து அவனுடைய அவனும் ஒரு மனுஷன்தாங்கிறத மறைச்சுடுறது இன்னும் அவன் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன் மாதிரி எல்லாரும் நினைக்கிறானே அவரும் ஒரு மனுஷன்தான் ஆனா அவர்கிட்ட இந்த உபாதியெல்லாம் சேர்ந்து விடுறது அதனால அவர் வந்து அவரை ரொம்ப கொண்டாடுறாங்க இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னாபாதி கதா நானோபாதி கதா ஹிருஷிகேஷா விபு நானோபாதி கதா ஸ்லோகத்தை இப்படி படிக்கணும் ஹிருஷிகேஷா விபு நானோபாதி கதா ஃபுல் ஹரிஷிகேஷன்னு சொன்னால் ஆத்மாவுக்கு ஒரு பேர் ஹிருஷிகேஷா ஹிருஷீகம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம் ஹிருஷீகம் என்று சொன்னால் இந்திரியங்கள் சென்சார்கன்ஸ் அந்த இந்திரியங்களுக்கு தலைவன் ஹிருஷிகானாம் ஈசஹா ரிஷிகேஷா இந்திரியங்களுக்கு அதிபதினு அர்த்தம் இந்திரியங்களை வழி நடத்துபவன் இந்திரியங்களை ஆளுபவன் அது இல்லைன்னா இந்திரியங்கள் ஒன்றும் வேலை செய்ய இந்த மனசோ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ அந்த உள்ள ஒரு ஆள் இருக்காப்பா அவன் இல்லைன்னா ஒன்றும் வேலை செய்ய முடியாது அதனால ஹரிஷிகேஷாங்கிறது ஆத்மாவுக்கு ஒரு பேர் மகாவிஷ்ணுவுக்கும் ஹிஷிகேஷன்னு ஒரு பேர் இந்திரியங்களை ஜெயிச்சவன் அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல ஆத்மான்னு அர்த்தம் ரிஷிகேஷா விபுகு விபுகுன்னா இந்த உடம்புக்குள்ள மாத்திரம் இல்லை எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கார் விபுகு விஷ்ணுன்னு ஏற்கனவே சொன்னோம் அதுதான் இன்னொரு சொல்லு விபு நானா உபாதி கதகா நானா நானா பல்வேறு இருக்கிறார் பிளவுபட்டு காணப்படுகிறார் ஒரே ஆத்மா பல உடல்களிலும் உள்ளங்களிலும் பிளவுபட்டு காணப்படுகிறது உடல்களும் உள்ளங்களும் ஆகிய உபாதினால் அடுத்த ரெண்டாவது லைதாத் பின்னவத் பாதி தத் பேதாத்னா என்ன அர்த்தம் உபாதி பேதாத் அந்த தத்தெல்லாம் கரெக்டா பிரிச்சு புரிஞ்சுக்கணும் உபாதி பேதாத் உபாதி உங்க உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்புங்கிறேன் அந்த உடம்பு மனசு புத்தி வேற இந்த உடம்பு மனசு புத்தி வேற ஆனா ரெண்டுக்கும் ஆதாரம் என்னது ஒண்ணுதான் ஒண்ணுதான் நிறையவா பிரிச்சு காட்டுறது மாயா சக்தியினால பிரிச்சு காட்டப்படுறது தத் பேதாத் உபாதி பேதாத் உபாதி பேதத்தினால் பின்னவத்து பாதி நம்ம எல்லாரும் வேற வேற நினைச்சுட்டு இருக்கோம் என்னுடைய அறிவு வேற உங்க அறிவு வேற நினைச்சிருந்துருக்கோம் ஆனா உண்மையிலேயே ஆதாரம் என்னது ஒன்று அறிவெல்லாம் வேறதான் மனசுல எனக்கு இருக்கிற உணர்ச்சிகள் உங்களுக்கு உணர்ச்சிகள் வேறதான் உணர்ச்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒன்னா இருக்கிறதுனால இந்த ஆதாயம்தான் நிறைய பிரிக்கிறது ஆதாரம் ஒன்று தத் பேதாத் பின்னவத்து பாதி அதனுடைய வேற்று உபாதி வேற்றுமையினால் அவைகள் வேறுபட்டிருப்பவைகளைப் போல அறியப்படுகின்றன உபாதியின் வேற்று நாம் எல்லாரும் வேறுபட்டவர்களை போல அறியப்படுகிறோம் அதுதான் நடைமுறை உண்மை ஆனா தத்துவ உண்மை என்ன நாம் வேறுபடுத்தப்பட்டவர்கள் போல இருக்கிறோமே தவிர உண்மையில் நாம் வேறுபடுத்தப்பட முடியாதவர்கள் முஸ்லிம்ங்கிறது ஒரு உபாதி ஹிந்துங்கிறது இன்னொரு உபாதி கிறிஸ்டியனுங்கிறது ஒரு உபாதி பிரந்தை கோஸ்டே கிறிஸ்டின்ங்கிறது கிறிஸ்டியனுக்குள்ள உபாதி காத்தலிக் ரோமன் கேத்தலிக் ப்ராட்டஸ்டன் அல்ல சுஃபி முஸ்லீம் சன்னி முஸ்லீம் என்ன வேணாலும் பிரிச்சுக்கோங்க எத்தனை பிரிவுகளை உண்டு பண்ணி என்ன குவார்கிறீங்க ஒரே சண்டை அவங்க மதத்தை சேராதவன் இவன் என் இந்துக்களெல்லாம் இந்துக்களுக்கு தான் உபதேசம் பண்ணுறாங்க இந்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹிந்துவுக்கு தான் உபதேசம் பண்ண முடியுமே தவிர மற்றவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்ணுவாங்க எங்களுதும் உங்களுக்கும் ஒன்று தாயா அப்படின்னு தைரியம் இருக்கா ஒரு ஹிந்துவுக்கு சொன்னால் அடி கிடைக்கும் அதனால் அவனை நான் அவனுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் எப்படி அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதி உணர்வு என்னது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 காமன் சிவில் கோடு கூடாதுன்னு சொல்கிறவங்க யாரு இல்லை அந்தந்த ரிலீஜனை அந்தந்த இது அவங்க அவங்க புஸ்தகத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண என்ன நம்ம நம்மளை கன்வெர்ட் பண்ண பாக்கிறானையா நீ கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தைரியமாக வச்சு நீ நீங்கள் வந்து அவங்கள சொல்லக்கூடாது நீங்கள் உங்கள் பக்கம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணாமல் இருக்க இல்லைப்பா அரசாங்கங்கிறது எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா தப்பு பண்ணுறவன அரசாங்கம் கேட்கணுமா வேண்டாமான்னு அதுதான் தயானந்த சுவாமிஜி ரொம்ப நல்லா சொன்னார் நல்ல ஒரு உதாரணம் சொன்னார் இந்த உதாரணம்னா கொஞ்சம் அவுட்டாஃப் சப்ஜெக்ட் மாதிரி தான் அது அவுட்டா சப்ஜெக்டே தான் ஆனாலும் இதில் தத்துவம் இருக்கு எல்லாரும் ஒன்றுங்கிறது தான் நான் சொல்கிறதுக்கு வரேன் அதாவது சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒரு விஷயம்னு சொன்னார் அப்படி இப்படி சொல்லிக்கணும் நான் ஒரு சன்னியாசி நான் அகிம்ச விரதத்தை ரொம்ப முக்கியமாக கை கொண்டிருக்கேன் அப்படி இருக்கிறபோது ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் இன்னார்ன்னு சொல்லலை மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் நம்மள்கிட்ட வந்து நான் உங்களோட கலந்துரையாடணும் அப்படிங்கிறார் கலந்து எனக்கு நான் சொல்கிறேன் நான் வேண்டாம் நான் உங்களோட கலந்துரையாட விரும்பலை ஆகையினால என்னை கலந்துரையாடலுக்கு கூப்பிடாதீங்க இல்லை நீ வந்தே ஆகணும் கலந்துரையாடலுக்கு வந்தே ஆகணும் என்னை வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது நான் கலந்துரையாடுறதுக்கு வர தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வம்பு கழுக்கக்கூடாது நீ வரலைன்னா உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட போய் நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன் ஐயா நான் சன்னியாசி அஹிம்ச விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் ஆகையினால நான் வந்து யாரையும் இது பண்ணக்கூடாது ஏன்னால் அவர் வந்து எங்கிட்ட வந்து வம்புக்கு இழுக்கிறார் என்னை வந்து திரும்ப திரும்ப வரணும் எங்களோட பேசு எங்களோட பேசு எங்கூட ஆர்கியூ பண்ணுன்னு கேட்குறார் ஆனால் என்னால் முடியலங்கிறத நான் சொல்கிறேன் அவர் என்னை வம்புக்கு எடுத்து பிடிவாதம் பிடிக்கிறார் அடிப்பேங்கிறார் அப்படின்னா அப்போ போலீஸ்கார் சொல்கிறார் அது உங்கள் பிரச்சனை அது நீங்களே பேசி தீர்த்துக்கணும் என்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறார் போலீஸ்கார் ஆனால் என்ன பண்ணுறது போலீஸ்காரோட உதவி எனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணுறேன் ரொம்ப வந்து என்னை ஹிம்சை பண்ண உடனே என் அஹிம்ச விரதத்தை நான் விட்டுட்டு நானும் ஒரு குச்சி எடுத்து அவரை ஓங்கி அடிக்கப் போகிறேன் என்னை வந்து இடைஞ்சல் பண்ணாது நான் ஓங்கி அடிக்கப் போகிறேன் அடிக்கப் போனேன்னா போலீஸ் ஓடி வருது அவரை நீ அடிக்கக்கூடாது அவர் சிறுபான்மை அப்படிங்கிறது என்னையா என்ன அவன் அடிக்கிறான்னு சொல்கிற போது நீ ஓம் பிரச்சின நான் அவனை கையை ஓங்கினா நீயா வந்து என்ன வந்து இதுக்கு மாத்திரம் பேசுகிறிய அப்படின்னா அதுதான் அந்த அந்த நிலைமையில் தான் நம்ம தேசம் இப்போ இருக்கு அப்படின்னு சொன்னேன் நமக்கு அவங்க பேரில் வெறுப்பெல்லாம் கிடையாது ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நம்மகிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு பணம் இல்லை வசதி இல்லைன்னு வசதி பண்ணி கொடு நாங்கள் மதத்தில் எங்களுக்கு வறுமை கிடையாது கலாச்சாரத்துலையோ பண்பாட்டிலையோ எங்களுக்கு வறுமை இல்லை பொருளாதார ரீதியாக எங்களுக்கு வறுமை இருக்கலாம் பொருளாதார ரீதியான வறுமையை போக்கிறதுக்கு நீ உதவி பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் மத ரீதியாக நாங்கள் வறுமையில் இருக்கோம் அறியாமையில் இருக்கோன்னு நீ சொன்னால் அது நல்லது இல்லைப்பா அது நீ வந்து தெரியாமல் பேசுற இப்போ எனக்கு ஒரு செய்தி நியூஸ் வந்திருக்கு பிராமின் கம்யூனிட்டி தான் இருக்கிறதுலே பெரிய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாரும் சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் இருக்கு இப்போ மடிசார் புடவை கட்டின்டு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு கிறிஸ்தவர்கள் பஞ்சக்சம் வடிசார் படவை கட்டின்னு மயிலாப்பூர்ல பிராமணர்கள் வீட்டுக்குள்ள போய் இயேசுவை கும்பிடுங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வச்சு ரொம்ப பெரிய அளவில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போய் மிரட்டுறான் வரலன்னா பாருங்கிறான் அதுக்கு இந்த வேஷங்கள் எல்லாம் போட்டு கொண்டு இடையில பரவாயில்ல எதுக்கு சொல்றேன் எல்லாம் கற்பனைன்னு நம்ம படிச்சுது நமக்குள்ளே இருக்கிற சைவ பேதம் விஷ்ணு பேதம் எல்லா விதமான பேதங்களும் இதுக்கு போராத்துக்கு எந்த மதமாக இருந்தா என்ன எல்லா பேதங்களும் வாஸ்தவம் கிடையாது பாட என்ன இந்த எதுக்கு இந்த மதத்தை இழுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை ஆனாலும் கூட தெரிஞ்சுக்கணும் ஆக நானா உபாதி கதா ரிஷிகேஷா விபு அதனுடைய வேற்றுமையினால் உதத்தினால தென்ன உபாதி நாசே உபாதிய அறிவால் அழிச்சா கேவலோ பவே தன் நாசே சதி தன்னாசே என்னன்னு அர்த்தம் உபாதி அழிந்து விட்டால் அது மட்டும் கேவலோ பவேத்னா அர்த்தம் ஒன்று மட்டுமே இருக்கும் அந்த அத்வைத்த பிரம்மன் மட்டுமே சித்திக்கும் என்பது கருத்து இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா எக்ஸாம்பிள் ஸ்லோகத்தை சரியா புரிஞ்சுக்கணும் எச்சா ஆகாஷா ஆகாசம் எப்படியோ அப்படி ஆகாசம் எப்படியோ அப்படின்னா அர்த்தம் இந்த கட்டடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு அங்கே வித்யாபீடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு தக்ஷினாமூர்த்தி இருக்கிற இடத்துலையும் ஸ்பேஸ் இருக்கு இங்கே அன்னலட்சுமியிலையும் ஸ்பேஸ் இருக்கு ஆனால் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் டிஃபரெண்ட் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் டிஃபரெண்ட் ஸ்பேஸ்னா ஸ்பேஸில் டிஃபரெண்ட் இல்லை பில்டிங்கில் தான் டிஃபரென்ஸ் கட்டடத்துல தான் வேற்றுமை ஆகாசத்தில் வேற்றுமை இல்லை அதை உணர்வில் வேற்றுமை இல்லை உணரப்படுபவைகளில்தான் வேற்றுமை உணரப்படுபவைகள் அனைத்தும் உணர்வில் அறியாமையால் மாயையால் கற்பிக்கப்பட்டவைகள் உணர்வுக்கு அந்நியமாக உணரப்படுபவைகள் இல்லை என்பது சித்தாந்தம் எச்சா ஆகாஷா ஆகாசத்தைப் போல ஆகாசம் ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு உபாதிகள் இருப்பதால்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 ஆத்மாவுக்கு உபாதி கிடையாது ஆத்மா நிருபாதிக்க இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகம் நானோபாதிவசா தேவ ஜாதிவர்ணாசிரமாதய ஆத்மாரோபிதாஸ்தோயே ரவதிவாத் நானோபதிவா ஜாதிவர் ஆமையரோயே ரேதவத் மேலும் மேலும் இந்த கருத்தை ஆத்மா அத்வை எல்லா ஆத்மாவும் உண்மையில ஒண்ணுதான் சாதாரணமா ஜீவாத்மான்னு எடுத்துண்டா உங்க ஜீவாத்மா வேற நான் வேற ஜீவாத்மா நான் ஒரு ஜீவன் நீங்களொரு ஜீவன் இதெல்லாம் கர்ம காண்டம் காண்டம் அத்வைத புஸ்தகங்கள்ல அத்வைதத்துல ஆத்மாவாகிய என்னிடத்தில் அனந்த ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்களும் நானும் உண்மையில ஜீவன் கிடையாது ஒரே ஆத்மாதான் அதான் விஷயம் ஒரே ஆத்மாதான் பல்வேறு என ஏகோ விஷ்ணுகோ மகத்பூதம் பிருத்த பூதானி அநேகஷா ஒரே ஒரு வஸ்துதான் ஒரே ஒரு சூரியன் பல குடங்கள்ல பல தண்ணீர்ல தெ நிழல்ல தெரிஞ்சா பல சூரியன் மாதிரி தெரியும் ஆனா இருக்கிறது ஒரே சூரியன் என்பதை போல ஒரே ஆத்மா தான் இருக்கு பல்வேறு ஆத்மாக்களை போல காட்சி அளிக்கிறது அதுல இன்னொரு விஷயத்தை சொல்றார் அப்பன்னா இந்த ஜாதி வர்ணம் இதெல்லாம் ஆசிரமம் எல்லாம் என்ன நான் உங்களுக்கு முதலே விளக்கிட்டேன் ஸ்லோகத்தில் இப்ப வருகிறது இதுல இன்னொரு பாடம் இருக்கு ஜாதி நாம அப்படின்னு ஒரு பாட்ட பே இருக்கு ஜாதி நாம ஆசிரமாதயா சாதாரணமா ஜாதிங்கிறது ஜாதி வர்ணம் என்னன்னா மனுஷாதி பிராமண வர்ணம் பக்ஷி ஜாதி மிருக ஜாதி ஜாதினா இனம்னு அர்த்தம் ஜாதிங்கிறது சமஸ்கிருத சொல் தமிழ்ல வந்து அதுக்கு பேர் இனம்னு பேர் மரம் ஒரு தாவர இனம் அல்லா உயிரினங்களை பிரிக்கும் பொழுது மனித இனம் மர இனம் செடி இனம் விலங்கு இனம் அதுக்கு பேர் தான் ஜாதி ஜாத்தின்னா மனுஷாதி எங்கிட்ட ஃபர்ஸ்ட் இது என்னது மனுஷத்துவம் இந்த சம்ஸ்கிருத பாஷையில் போட்டா ஜீவத்துவம் புருஷத்துவம் ஜீவத்துவம் உயிர் என்னும் தன்மை அப்புறம் என்னது ஆண் என்னும் தன்மை அப்புறம் அடுத்தது என்னது மனிதன் என்னும் தன்மை மனிதன் ஆண் போட்டுன்னு போயிருது அப்புறம் வந்து இது ஜாதி அதனாலதான் இந்த வர்ணத்துக்கும் ஜாதிக்கும் சாதாரணமா சொல்லணும்னா அந்த வர்ணம்னா பிராமண வர்ணம் பிராமண ஜாத்தின்னு சொல்றது செகண்டரி தான் பிராமண வர்ணம் ியர்ணம் அப்படிதான் சொல்லுமே தவிர வர்ணம்னா குரூப்னு அர்த்தம் வர்ணம்ங்கிற சொல்லுக்கு பொருள் குரூப் தொழில் குழுக்கள் சமூகத்தின் தொழில் குழுக்கள் பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூக தொழில் குழுக்கள் அதுக்கு பேர் தான் வர்ணம்னு அது பிறப்பின் அடிப்படையில் இல்லை பண்புகளின் அடிப்படையில் அந்த விசாரம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த ஜாதி இவர் சொல்றார் வர்ணம் ஆசிரமம்னு போட்டிருக்காரு ஜாத்தினா மனுஷாதி வர்ணம்னா பிராமணாதி வர்ணங்கள் ஆசிரமம்னா பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்தியாச இதெல்லாம் என்னன்னா இந்த உபாதினால வந்ததுப்பா என் தாத்தா பரம்பரை பரம்பரையா இந்த வர்ணத்தில் பிறந்ததுனால இந்த அது ஒரு உபாதி அப்புறம் வந்து நான் இப்போ வந்து முதல்ல பிரம்மச்சாரியா இருந்தேன் இப்போ சன்னியாசியா இருக்கேங்கிறது உபாதி ஆனால் ஆத்மா வந்து சன்னியாசியும் ஆத்மா பிராமணனும் அல்ல ஆத்மா மனுஷனும் அல்ல ஆத்மா ஜீவனும் அல்ல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 பல்வேறு உபாதிகளின் வசத்தினால் தான் ஆத்மனாத்தரோபிக்க கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன கயிற்றில் பாம்பை போல தங்கத்தில் நகையை போல தண்ணீரில் அலைகளை போல நூலில் ஆடைகளை போல கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் தோயே ரசவர் தோய தண்ணீரில் அர்த்தம் ரசம்னா என்ன டேஸ்ட் இந்த தண்ணீர் எந்த பூமியை நோக்கி ஓடுறது அது மாத்திரம் கலர் வர்ணம்னா இந்த இடத்துல கலர் நிறம் அர்த்தம் முதல்ல வர்ணம் என்ன சொன்ன சொன்னேன் அது தேர்ந்தெடுக்கப்படுதல்னு அர்த்தம் இந்த தொழிலுக்கென்று இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகையினால அந்த தொழில் அது வரணம்னு இங்கே வரணும்னா நிறம்னு அர்த்தம் தண்ணியை பார்த்தா இது என்னப்பா இந்த மாதிரி இருக்கு ப்ளூ கலரில் இருக்கு இந்த மாதிரி கலரில் இருக்குங்கிறோம் தண்ணிக்கு வாஸ்தவமா சுவையோ நிறமோ கிடையாதான் தண்ணிக்குன்னு கிடையாது அது எதோட சம்பந்தப்படுறதோ அதோடுதான் அதுக்கு சுவையும் நிறமும் ஏற்படுகிறது அதை போலங்கிற தோயே ரசவர்ணாதி பேதவதி ஒரு ஒரு பத்து பாத்திரத்தில் பத்து ஜலம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோ இது கங்காஜலம் இது யமுனா ஜலம் இது கோதாவரி ஜலம் இது சுரபி சரஸ்வதி ஜலம் அப்படின்னா அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இவன் எந்த ஊர் தண்ணியை குடிச்சாங்கிறா வரணும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா இவர் காவேரி தண்ணி குடித்து வளர்ந்தவாங்க அப்படிங்கிற தாமிரபரணி தண்ணி அந்த தண்ணீரை விசேஷமாக சொல்கிறாங்க அந்த இடத்துல தண்ணீருங்கிறது உண்மையில் ஒன்று தான் ஆனால் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளோட சம்பந்தப்படுறபோது அதுக்கு பேர் மாறுறது உண்மையிலே எல்லாத்துக்கும் என்ன கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியாக இருந்தா என்ன குளத்தில் இருக்கிற தண்ணியாக இருந்தா என்ன எல்லாமே தண்ணி தானே ஆனால் இது கிணற்று நீர் இது ஆற்று நீர் இது குளத்து நீர் அப்படின்லாம் நம்ம பிரிக்கிற மாதிரி வாஸ்தவமா தண்ணீர்ன்னு பார்க்க கூடாதோ தண்ணீரா பார்க்கறதுல ஹெச் டூவா பார்க்கிறேன் அவ்வளவுதான் பார்க்கணும் ரசவர்ணாதி கல்பித்தா எப்படி தண்ணீரில் சுவையையும் நிறத்தையும் நாம் கற்பிக்கிறோமோ அப்படி ஆத்மாவில் எனது இந்த ஜாதியும் வர்ணமும் ஆசிரமங்களும் முதலானவைகள் எக்ஸட்ரா எக்ஸட்ரா படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கற்பிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆத்மா பணக்காரனும் இல்லை ஆத்மா ஏழையும் இல்லை ஆத்மா படித்தவனும் இல்லை ஆத்மா படிக்காதவனும் இல்லை இப்படியே தான் போயின்ட்டுருக்கோம் இந்த கிளாஸு இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த ஸ்லோகம்னால் இன்னும் கொஞ்சம் இன்னும் மேலே பஞ்சீகரணமெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் भेद ம் ஈரோருமேதி மூதவி வோமவது வப்தே திணாமூர்த்தே நம மூல்லா வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தை அன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வமிகி